அதுக்கப்புறம் கர்த்தம் இந்த பிரத்யக்ஷத்துல எந்த ஒரு தோஷமும் தெரியலையே இதை எப்படி அப்பிரமானது அழகா கேசவன் அகங்காரிதோஷத்த பிரத்யக்ஷாதாதே ஆகமபாதித்துவம் இது அருதத்து தரம் அருவது அருகே வேணாம் அவர் யாருன்னு யாருக்கு புத்தம் தெரியல ஆனா இந்த பாஸ்கரன் பாஸ்கரகன் அவர் பண்ணின கிரந்தத்துல இவர் வியாவாக இருக்கணும்னு தேவன் சொல்ற அப்படி இருக்கலாம் ஓகே ஓகேங்க எந்த புருஷமும் கிடைக்கல சொல்ற மனுஷோகம் அப்படின்னு சொல்றத நீயே அப்பிரமாணம்னு சொல்றியா இல்லையா மனுஷோகிறத அவ அப்பிரமானம்னு ஏன்னா அவள் கொஞ்சம் சாஸ்திர விசாரம் பண்ணி மனுஷன் மனுஷருக்கும் சரீரத்தை சேர்ந்தது தான் ஆத்மாவை சேர்ந்தது இல்லை நான் மனுஷன் சொல்கிறான்னா அவன் ஹான் காணும் அப்படிங்கிறது ஒத்துருக்கான் பிரத்யமாக தெரிகிறதுக்கு நீ வந்து சாஸ்திரத்தினால அடிக்க முடியும்னு கேட்டால் இதே இதுதான் பிரத்யத்தினால் அவன் கர்த்தான தெரிகிறதுன்னு சொன்னால் ஸ்ருதி வந்து நிர்தோஷமான ஸ்ருதி வந்து அதை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ நிர்தோஷமான ஸ்ருதியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தோஷம் இருக்கிறதாக சொல்லணும் எது இது ஒரு ஒரு ஜானத்த பிரமம்னு சொல்லணும்னா அது தோஷத்தினால உண்டானதாக இருக்கும் எனக்கு ஒண்ணு தோஷமே தெரியலையே அப்படின்னு சொன்னால அந்த அஜானத்தை தோஷமாக நான் கருதி ஆத்மஸ்வரூப விஷயமான அஜானத்தினாலதான் உனக்கு இப்பேற்பட்டி ஏற்பட்டது சாஸ்தியமான தோஷம் எதுவுமே இல்லை தண்ணி சரியா கேட்டுட்டே இருக்கு அதனால அதனால தோஷம் இந்த மாதிரி பலன் வந்தது அப்படின்னு இல்லை இருந்தாலும் ஆந்தரமான தோஷம் உனக்கு இருக்கு அதனால அகும் மனுஷியான தப்பான உயானம் ஏற்படுறது அப்படின்னு கற்பனமான அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் தேவதாடி பிரதிபாதனது சுவாக்கியகட்ட உபாசனார்த்தத்து ந கஷ்ட விரோத உபநட்சத்திரியே பல இடத்துல தேவதா சொல்றது தேவதையை சொல்றதுல ஒண்ணு தாற்பயம் இல்லை அது பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வருது அப்ப இது இது வந்து எதுக்காக சொல்லியிருக்குன்னு கேட்டால் தேவதையை அந்த இடத்துல உபாசனம் பண்றதுக்காக சொல்லியிருக்கு சொல்லலாம் நீங்க சொல்றபடி அந்த உபாசனா விசியம் சிலது அந்த உபாசனையில உபாசிக்கப்படக்கூடிய தேவத என்ன அப்படின்னு தெரியணும் அப்ப அதையூபத்தை போதிக்கிறது உபனிஷத்து அந்த வாக்கியங்கள்லாம் விதிபரம்னு சொன்னால் எனக்கு எந்த ஆக்ரேபணமும் இல்லை உபனிஷத்துலயே இருக்கக்கூடிய தேவதா வாக்கியங்கள்லாம் விதிபரம்னு சொன்னால் எனக்கு ஆக்ரேபணம் கிடையாது பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காகவே தாத்பரியத்தோடு வந்திருக்கக்கூடிய வாக்கியங்களைத்தான் அர்த்தத்தை மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அதான் சொல்ற சுவாக்கியகத உபாசனார்த்த தேதி நகஷ்டின் விரோத நது நம்மணா உபனம் சம்பவத்தேவையா சொன்னியோ அது திருஷ்டாங்க உபனி சொல்ல முடியதையை உபனம் பண்ணலாம் ஆனால்ஸ்வம் சொல்லி கொடுத்த உபனையை பண்ண முடியோப்பதேயூத்த கிரியா காரகாதி துவைத விஜான உபமரத்துக பத்து உபாசனு சொன்னா அது ஒரு மாச கிரியா கிரியை நடக்கணும்னு சொன்னா அதுக்கு காரகங்கள்லாம் தேவை அப்பதான் கிரியை பண்ண முடியும் கரத்தா மனசு கரணம் கிரியா அது கர்மா விஷயம் இருக்கணும் இத்தனை காரகங்கள்லாம் இருந்தா தான் உபாசனை செய்ய முடியும் ஆனா பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அதுல ஏகத்துவம் அதுல இன்னமே இல்லை அதிதீயமாக அதிதீயமான பிரம்மஸ்வரூபத்துல உபாசனைங்கிறது கிரியை வர முடியாது அதனால கிரியகார்க்விஞான அப்பேட்சிக்கிறது உபாசன உபனம் ட்வைதேட்சுக்கிறது அைதம் அதனால அைத்தம் உபாசன உபயோகப்படாது அதனால இடம் இது உபாசனி ஏகவிஞான குணஸ்தி என உபனம் பிரித்த ஏகத்வ விரு விஜானத்தைட்டு வந்துருக்க நான் சர்பகா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த அப்ப சர்ப்பம் இல்லையே முதல்ல அவங்க சர்பஜானத்தை பாதிச்சுட்டு வந்த இந்த சர்ப்ப ஜானம் இருக்கு சர்பம் இல்லேங்கிற ஜானம் இந்த ஜானம் வந்தாச்சின்னா மறுபடியும் அவன் இந்த சர்ப்பங்கிற வர முடியாது இந்த சம்ஸ்காரம் இருக்கிற பரியந்தும் அவன் திருப்பியும் அவன் இந்த சர்ப்பம் பிரிச்சிக்க மாட்டான் அந்த அத்விதீயம்னு போதிக்கக்கூடிய இந்த உபமர்த்தம் பண்ணிட்டு பாதிச்சுட்டு அத்வைதோதிக்கிறது இதே உபாசனக்காக உபயோகப்படுத்திக்கலாமே சொல்ல முடியாது உன்மதிதை விஜானம்பவஸ்தம்ப ஒரு இதை சொல்ற சம்ஸ்காரபல திருப்பின் துவைதங்கள் எல்லாம் வரலாம் போய்டம் திரும்பி வரலாமே அப்படின்னு கேட்டாங்க வாதகானுடைய சுவாவம் என்னன்னா அதாவது ப்ரமத்தை பாதிக்கக்கூடிய அந்த ஜானத்துடைய என்னன்னா அந்த பிரமத்தினுடைய சம்ஸ்காரத்தையும் சேர்த்து அழித்து விடுந்த ப்ரமத்தை மாத்திரம் அழிக்காது சம்ஸ்காரத்தை சேர்த்து அழிக்கும் அதுக்கு என்ன உதாரண உதாரணம் நம்ம லோகத்துல இந்த சாதாரண சிரமத்தை வச்சுட்டு உதாரணம் சொல்லலாம் ஒருத்தன் வந்து அத சகா பிரச்சனமா அனுபவம் எதுபரந்தும் பாசகானம் வராதோ அதுபரியும் அவனுக்கு எங்க போனாலும் அது சர்ப்பம் அப்படிங்கிற ஞாபகம் வரும் அது சர்ப்பம் சர்ப்பம்னே அவனுக்கு விவகாரமும் ஏற்பட்டு இல்லையா இந்த சம்ஸ்கார சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அதை சர்ப்பம்னே அவனுக்கு சொல்லிட்டு சர்ப்பம்னே நினைப்பான் அவனுக்கு ஸ்மரணம் ஏற்படும் ஆனால் நாலும சர்பமான ஒரு வேற பாசகானம் வந்து கொடுத்தனால் அதுக்கப்புறம் அதை சர்பமும் சொல்லவும் மாட்டான் அது சர்ப்பங்கிற ஸ்மரணியும் அவனுக்கு வராது வராது இந்த பாரத ஜஞானமானது அந்த ஞானத்தை மாத்திரம் அடிக்கல அந்த தியானத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரத்தையும் சேதரிச்சு அதனால மேகம் ரஜத்தம்னு வருஷம் தெரிஞ்சுட்டாச்சுன்னா சத் ரஜத்தி அந்த வசுவை ரஜகமாக அவனால ஸ்மரிக்க கூட முடியாது ஸ்மரணம் சம்ஸ்காரம் அனுபவம் வருது அனுபவத்தினால வந்த சம்ஸ்காரத்தை கொண்டுதான் அனுபவத்த விஷயத்தை திருப்பி அதனால ஸ்மரிக்க முடியாது ஸ்மரணம் அனுபவகா சம்ஸ்காரகா ஸ்மரணம்னு ஒரு கணும் அனுபவித்து முதல்ல விஷயத்தை கிரகிக்கிறோம் அந்த அனுபவத்தினால நமக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு அந்த சம்ஸ்கார பல சம்ஸ்காரத்தினால ஏற்கனவே அனுபவித்த விஷயத்தை அதுக்கப்புறம் நாம நினைச்சு பார்க்கணும் நமக்கு ஸ்மரணம் ஏற்படுறது இந்த ஸ்மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் மத்தியில் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு இந்த சம்ஸ்காரத்தையும் சேர்த்து வாசக ஞானம் அழைக்கிறதுன்னு நான் அதை சொல்லிட்டு வரேன் இளங்க ஜன அனுபவம் ஏற்பட்டுருக்கு சுற்றியை பார்த்து வந்திருக்கேன் சமாத்மக அனுபவம் இந்த அனுபவத்தினால அவங்களுக்கு சம்ஸ்காரம் ஏற்படுறது இந்த சம்ஸ்காரத்தினால்தான் அத ரஜகம்னே அவன் திருப்பியும் ஸ்மரிக்கிறான் இதெல்லாம் இருந்துருக்கு ஆனா ஒரு தடவை அந்த ரஜகம் இல்லைன்னு வாசக தியானம் ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த தியானம் மாத்திரம் போ அனுபவம் மாத்திரம் சமம்னு தெரிஞ்சதாக இல்லை அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரமும் போயிடும் அதனால அதுக்கப்புறம் என்ன இது விவகாரம் பண்ணலாம் எனக்கு ரஜத்த ஜானம் வந்தது ரஜத திரமம் வந்ததுன்னு சொல்லலாம் ஆனா அதை சொல்ல மாட்டாங்க அதனால பாதித ஜானத்துவமே அந்த பூர்வ அனுபவ சின்னமான சம்ஸ்காரத்தையும் சேர்த்து ஒழித்துதும் இப்ப என்ன அத்வைதானது பாதிக்கிறது சேர்த்து அழித்து வச்சுட்டு தர்மானுமே இந்த அத்வைதத்தை அதிக உபயோகப்படுத்திக்கிட்டமேன்னு கேட்க முடியாது ஏன்னா உபாசனான விசேஷத்துவம் பிரம்மண பிரதிபாதியேதா பிரதிபத்யேதான் பாடாந்தரம் இருக்கு அந்நவாக்கியான விதிசம்ஸ்பர்த்தேண பிரமாணத்துவம் நிருஷ்டம் தசாபி ஆத்மவிஜானத்தை ஃபலப்பரியா நஷயத்தில் சாஸ்திரத்தை பிராமணியம் சக்தியம் பிரத் ஒரு பட்ச ஒன்று சொல்லிருந்தா இந்த வேதாந்த வாக்கியத்தை நம்ம இப்போ விவாதாஸ்பரமாக இருக்குது வச்சுப்போம் மற்ற எந்த வேத வாக்கியத்தை எடுத்தாலும் விதியோடு சேராமல் அந்த வேதவாக்கியம் பிரமாணமானதுன்னு காமிக்க முடியாது விதி ஸ்பரஷம் இல்லாமல் வேத வாக்கியம் பிரமாணமானது வேதாந்த வாக்கியத்தை குறித்து வாக்கியம் மாத்திரம் விதிஸ்பரிஷம் இல்லாமலே பிரமாணமாக இருக்குற ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேற இடத்துல பார்க்கலங்கிறதுக்காக இங்கேயும் இல்ல அப்படின்னு சொல்லலாமா சொல்ல முடியாது வேற இடத்துல நீ பார்க்கலை அதனால இங்க இங்கே எங்கேயும் அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு பிரத்தியோகியும் ஒரு அபாவமும் சேர்ந்து இதுவரையும் பார்க்கலை பார்க்கலை அதனால அதாவது ஒரு கட்டம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே கடா அபாவும் இல்லை கடமும் இருக்கு கடா அபாவமும் இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல முடியாது அப்படின்னு இதுவரை பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கு அபவாதம் உண்டு ஒரே நவீக்கரணத்துல ஒரு விரக்கத்தை எடுத்துருந்தோம்னா மேலே குரங்கு கீழே குரங்கு இல்லை அதே விரும்பல இல்லையா கபிசஞ்சயோகம்னு எடுக்கட்டா கபிசஞ்சயோகம் மேலே இருக்கு கீழே கபிசஞ்சியோகம் இல்லை அப்போ ஒரே விரத்தில் கபிசஞ்சோகம் இருக்குதுன்னு இருக்கு இல்லையானும் இருக்கே ரெண்டு சேர்ந்துருக்கேன் இல்லையா அதனால இந்த மாதிரி நான் வேற இடத்துல பார்த்தது இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே இதுவும் இங்கேயும் கிடையாதுன்னு சொல்ல முடியுமோ விரக்ஷத்தில் கபிசஞ்சயோக வகாவும் நஷ்பகா அந்நியத்தில் நான் இங்கேயும் பிரதியோகியும் வகாவையும் சேர்த்து சேர்த்து பார்த்தது கிடையாது சொல்ல முடியாது அந்த மாதிரி விஜிர் பரிசம் இல்லாமல் இதை தவிர வேற எந்த வாக்கியத்தையும் பார்க்கலனா அது அப்படியே இருக்கட்டும் வேற வாக்கியத்தை நீ பார்க்காதது ரைட்டர் ஆனால் வேதாந்த வாக்கியமும் விஜிஸ்பரிசத்தோடு தான் பிராமணியத்தை அடையணுங்கிற நியமும் இல்லை ஏன் பிராமணிய ஸ்வரூபம் இதுக்கு சிங்கிக்கிறது பிரமாணம்னு நாம எதை சொல்லணும் பிரமாண லட்சணம் சொல்லி கொடுத்துருக்க அனதிகபாதித பலவதற்க விஷயத்துக்கு மூணு விசேஷம் அது வேற பிரமாணாந்தரத்தினால அறியப்படாததாக இருக்கணும் அனதிகரம் அதே சமயத்துல வேற எதுனாலும் பாதிக்கப்படாதது சத்தியமாக இருக்கணும் அதே சமயத்துல அது இருக்கணும் அப்படி மூணு விசேஷம் இருந்துவிட்டால் இந்த ஜானத்தை பிரமாணம் இந்த கியானத்தை எது உண்மை பண்றதோ அது பிரமாணம் இப்ப வேதாந்த சாஸ்திரத்துக்கு இந்த பிரமாணந்த லட்சணம் பூர்ணமா வருது வேதாந்த சாஸ்திரம் பிரம்மாத்மயக்கத்தை யோசிக்கிறது பிரம்மாத்மக்கியம் வேற எந்த பிரமாணத்தினாலும் தெரியல சொல்லிட்டேன் அதனால பிரமாணாந்தர ஆலோசனம் அனகிகமாக இருக்கு பிரம்மாத்மக்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரபல பிரமாணம் இவரின் உண்டாகல இன்னையும் உண்டாக போவதில்லை சுருதிக்கு பாதிகமான பிரமாணம் வரவே போவதில்லை அதனால அபாகிதம் அது சொல்லக்கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அபாகிதமாக இருக்கு அதை தெரிஞ்சுட்டு பலம் இருக்கு தெரிஞ்சதா என்ன பணம் சொல்லிவிட்டார் அப்ப என்னாச்சு அனஹித அபாகிதல்தோத ஜனகத்தம் வேதாந்த இருக்கா இல்லையா இருக்கு அப்ப பிரமாணம் தான் சொன்னா சொல்றது ஏன் மனசு வரமாட்டேங்கிறது பிரமாணம் தான் இது பிரமாண லட்சணம் பூர்ணமா இருக்கு ஆனா பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றது அதனால வேற எங்கேயோ இந்த மாதிரிலாம் பார்க்கலன்னு சொன்னா இங்க பாத்துருக்கறத வச்சுங்க ஒத்துக்க வேண்டியதுதான் தசாபி ஆத்ம விஜானத்தை பலபரியா சொன்னா வேதாந்தத்திலேருந்து வரக்கூடிய ஆத்மஜானம் பலபரியந்தம் பலத்தோட சபலமாக இருந்துட்டு இருக்கு அதனால தத் விஷயத்த சாஸ்திரத்தை பிராமணியம் நஷக்கியம் பிரத்யாட்சியாகும் முப்பேற்பட்ட ஜானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்தத்தின் பிராமணியத்தை ஆட்சேபிக்க முடியாது நச்ச அனுமானம் சாஸ்திரப் பிராமணியம் ஏன்னா அன்னத்திர திருஷ்டம் நிதர்சனம் அப்பேட்சதா அந்த எல்லாம் பார்க்கலையே இன்னொரு இடத்துல தான் என்ன அவசியம் நீங்க அனுமானத்தினால ஒரு விஷயத்த சாதிக்க வேண்டியதா இருந்தா அப்போ திருஷ்டான சத்துல நீங்க இந்த பருவத்துல பூமம் மாத்திரம் பார்க்கறேன் அக்னி இருக்கு நீங்க அந்த அனுமானத்தினால சாதிக்கப்படுது அப்படின்னா பூமம் முடிச்சு அக்னி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேள்வி அதுக்கு நீங்க ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சு அப்படிதான் நம்ம இப்படி இருந்தும் பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மகான சார்கள் பார்த்துருக்கோம் அதனால இங்கே இருக்கணும் அப்படின்னு எப்போ அனுமானம் எதுக்கு திருஷ்டாந்த சொல்லலாம் அனுமானத்துக்கு தான் திருஷ்டாந்த சொல்ல வேண்டியிருக்கும் பிரத்தியத்துக்கு திருஷ்டாந்த சொல்லணுமா பிரத்தியட்சத்துக்கு திருஷ்டாந்த விதி இல்லை அப்ப அந்த மாதிரி இந்த ருதியானது பிரம்மஸ்வரூபத்தை இப்ப ஏற்பட்ட சுரூபத்தை நமக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கு அபாஹிசமாக இருக்கு பலவத்தராக இருக்கு அதனால இது பிரமாணம் அப்படின்னு சொல்றத சொல்றது இது திருஷ்டாந்தமே வேண்டாம் அனுமானத்தாரியிருமானியத்தை நீங்க சாதிக்க போற இல்லையே அனுமான அன்மானக்கான பிராமணியம் சிந்திக்க போறது இல்லையே அனுமானக்கான ஒரு சமயம் ஸ்ருதிய பிரமாணம் நீங்க சொல்றதா இருந்தால் அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டியிருக்கும் இதுக்கு திருஷ்டாந்தமே தேவையில்லை ஏன்னா அனுமான ஜம்யம் சாஸ்திர பிராமணியம் ஏன்னா அன்னியற்ற திருஷ்டம் நிதர்சனம் அப்படின்னு தஸ்மாக சித்தம் பிரம்மண சாஸ்திர பிரமாணகத்தம் இந்த பூர்வபத்தை சொன்ன சகல ஆட்சேபங்களுக்கும் இந்த விதத்துல நிராகரணம் பண்ணுறதுனாலே பிரம்மண சாஸ்திர பிரமாணகம்னு பூர்வ வர்ணகத்துல சாஸ்திரிவாசி சொன்னோமே அது சித்தமாயிடு அது மேல எந்த ஆக்ஷேபமும் இல்லையே இது குரு வர்ணகம் முடியுது அதாவது வேதாந்தம் பிரம்மத்தை போதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றிகளுடைய ஆக்ஷேபத்தை பரிகாரம் அடையாச்சு